வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழாவது செய்திச்செவை ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருவதால் போகி பண்டிகை தினமான திங்கட்கிழமை அதாவது ஜனவரி பதினான்கு அன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தொடர்ந்து ஆறு நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் உருவாக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார் இதன் மூலம் தமிழகத்தின் முப்பத்தி மாவட்டமாக கள்ளக்குறிச்சி உருவாகிறது தமிழகத்தில் பொங்கல் சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவு இன்று முதல் தொடங்குகிறது ஒய்வூதியதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் ஐநூறு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் செப்டம்பர் மாதத்திற்குள் தமிழ் இருக்கை செயல்படும் என்று அமைச்சர் மாபா பாண்டியராஜும் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஒரு மாத ஊதியம் போனஸாக வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூரில் கடந்த செப்டம்பர் மாதம் கடத்தப்பட்ட நரிக்குறவர் தம்பதியின் மூன்று வயது பெண் குழந்தை தொன்னூத்தி நாட்கள் கழித்து நீண்ட தேடலுக்கு பின் மீட்கப்பட்டது அ மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தமிழகத்தில் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குளிரின் அளவு அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் கடித்துள்ளார் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதி வழங்கி பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புக்கு இடையே குடியுரிமை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது உத்தரப்பிரதேசத்தில் கங்கை யமுனை ஆறுகள் கலக்கும் பிரயாக்ராஜ் நகரில் கும்பமேளாவை முன்னிட்டு உலகின் மிகப்பெரிய தற்காலிக நகரத்தை உத்தரப்பிரதேச மாநில அரசு அமைத்துள்ளது அயோத்தி வழக்கை நாளை பத்தாம் தேதி தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு விசாரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்திய திரையுலகில் தொன்னூறுகளில் முன்னணி நடிகையாக இருந்த மனிஷா கொய்ராலா ஹீல்ட் ஹவு கேன்சர் கிவ் மி லைஃப் என்ற புத்தகத்தை நேற்று வெளியிட்டுள்ளார் குஜராத் மாநிலத்தில் பாஜகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ ஒருவர் ஓடும் ரயிலில் மர்ம நபரால் சுட்டுக் அரசியலில் ஒழுங்கில்லை அதனால் கல்வி கற்க திரும்பிவிட்டேன் என கூறியுள்ளார் ஒடிசா மாநில முன்னாள் எம் பி நாராயணசாஹூ இவர் தனது எண்பத்தி வயதில் முனைவர் பட்டம் பெறும் முனைப்புடன் விடுதியில் தங்கிய ஆய்வு படிப்பை மேற்கொண்டிருக்கிறார் விமான நிலையத்தில் இருப்பது போல் ரயில் நிலையங்களிலும் ரயில்கள் புறப்படுவதற்கு பதினைந்து முதல் இருபது நிமிடங்களுக்கு முன்பே பயணிகள் வந்துவிட வேண்டும் என்ற புதிய திட்டத்தை நாடு முழுவதும் தேர்வு செய்யப்பட்ட இருநூற்றி இரண்டு ரயில் நிலையங்களில் அமர்படுத்த ரயில்வே துறை முடிவு செய்துள்ளது அனைத்து இந்திய காங்கிரஸ் தேசிய பொதுச் திருநங்கை அப்சரா ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார் ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் கடுமையான குளிர் மற்றும் பனிப்பொழிவு நிலவுவதால் பொதுமக்கள் கடும் அவதியில் சிக்கி தவித்து வருகின்றனர் மலேசியாவின் பதினைந்தாவது மன்னரான ஐந்தாம் சுல்தான் முகமது தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் ஆஸ்திரேலியாவில் வரலாற்று வெற்றி பெற்ற இந்திய அணிக்கும் கேப்டன் விராட் கோலிக்கும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பன்னிரெண்டாயிரம் அடி உயரமான மலை ராணுவ பீரங்கியை நிறுத்தி பாகிஸ்தான் ராணுவம் உலக சாதனை படைத்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உலக வங்கியின் தலைவர் ஜிம் யோங் தனது பதவிக்கால முடிய இன்னும் மூன்று ஆண்டுகள் உள்ள நிலையில் அதற்கு முன்னரே பதவி விலகுவதாக திடீரென அறிவித்துள்ளார் சீனாவில் எனும் புதிய வகையான மேம்படுத்தப்பட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் பன்னாட்டு நிதியத்தின் முதல் பெண் தலைமை பொருளாதார நிபுணராக மைசூருவில் பிறந்த கீதா கோபிநாத் நியமிக்கப்பட்டுள்ளார் ஐ வரலாற்றிலேயே தலைமை பதவியில் அமர்ந்த முதல் பெண் இவர்தான் நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் முதல் டிசம்பர் காலகட்டத்தில் பதினான்கு அதிகரித்து சுமார் எட்டு லட்சம் கோடி ரூபாய் வசூலாகி உள்ளதாகவும் ரீஃபண்ட் தொகையாக ஒன்று லட்சம் கோடி செலுத்தியதாகவும் மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது கூகுள் குரோம் பிரௌசருக்கு போட்டியாக ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் ஜியோ பிரவுசர் என்ற ஆப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் எதிர்காலத்தில் வேலைவாய்ப்புகள் பறிப்போகும் என்று கூறுவதை யாரும் நம்ப தேவையில்லை என்று இன்போசிஸ் நிறுவனர் என் ஆர் நாராயணமூர்த்தி தெளிவுபட அறிவுறுத்தியுள்ளார் ரெட்மி நோட் என்ற மொபைல் வரும் பத்தாம் தேதி வெளியாகிறது என தகவல் வெளியாகி உள்ளது குழந்தைகளையும் கேட்க செய்யுங்கள் செய்து ஒமக்கு வழிகாட்டியாய் இருந்திருங்கள் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள டப்யூ டபிள்யூ என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பைக்கான இந்திய அணி திட்டத்தில் ரிஷப் பந்திற்கு கட்டாயம் இடமுண்டு என்று தேசிய அணியின் தேர்வுக்குழு தலைவர் எம் பிரசாத் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை வென்ற இந்திய அணி வீரர்களுக்கு தலா ரூபாய் பதினைந்து லட்சம் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது களத்தில் இறங்காத மாற்று வீரர்களுக்கு தலா ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் வழங்கப்படும் என பிசிசி அறிவித்துள்ளது இந்த ஆண்டிற்கான இந்தியன் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடர் இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வருகிற மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஐ பி எல் பதினோராவது சீசன் கிரிக்கெட் தொடர் தொடங்க உள்ளது இலங்கைக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் ஆட்டத்தை நூற்றி பதினைந்து ரன்கள் வித்தியாசத்தில் வென்றுள்ளது நியூசிலாந்து அணி இதன் மூலம் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என கைப்பற்றியுள்ளது ஆஸ்திரேலியா தொடரில் முன்னூற்று ரன்கள் குவித்ததன் மூலம் ஐசிசி டெஸ்ட் பேட்ஸ்மேன் தரவரிசையில் இருபத்தி இடங்கள் முன்னேறி பதினேழாவது இடத்தை பிடித்துள்ள ரிஷப் புஜாரா மூன்று சதங்களுடன் ஐநூற்று இருபத்தி ஒரு ரன்கள் குவித்து நான்காவது இடத்திலிருந்து மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் திரைச்செய்திகள் நாளை வெளியாக உள்ள ரஜினியின் பேட்ட மற்றும் அஜித்தின் விஸ்வாசம் படத்திற்கு முதல் நாள் காட்சி டிக்கெட்டுகளை பெற கடும் நெருக்கடிகளை தேட்டர்காரர்கள் தரப்பில் சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது துல்கர் சல்மானின் இருபத்தி ஐந்தாவது படமான கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தில் கௌதம் மேனன் நடிக்கிறார் விஜய் டிவி ரக்ஷன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் இந்த படத்திற்கு மசாலா காபி இசைக்குழு இசையமைக்கிறது பேட்டா படத்தின் விளம்பர யுக்தியைக் கண்டு உலக மக்கள் பலரும் வியந்து வருகின்றனர் மலேசியாவில் கார்கள் மற்றும் பேருந்துகளில் ஒட்டப்பட்ட போஸ்டர் அதிக ரசிகர்களின் கவனத்தை ஏற்று வருகிறது மேலும் அதிக மக்கள் கூடும் இடங்களில் பேட்டா படத்தின் வீடியோ ஒளிபரப்பப்பட்டு வருகிறது இன்று மாலை நான்கு மணிக்கு நடிகர் சூர்யா விக்ரம் மகன் துருவ் நடித்துள்ள வர்மா படத்தின் ட்ரெய்லரை தன்னுடைய வலைதள பக்கத்தில் வெளியிடுகிறார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்